ஒரு ஹதீஷ் கதாபா தூக்கிட்டு நீ பாக்கறத பார்த்தா மாதிரி அவர் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு எழுதி இருக்கிறாரு எதுகாரா பார்த்தீங்களா பார்க்கல அல்லவுடைய அதனாலதான் விளங்கலை அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் எல்லாருமே என்ன எழுதியிருப்பான் அதுக்கு உதாரணமாக எழுதிட்டு அதுக்கு தஃீமுல் மௌதூதியாவது அவரும் கொள்கையில் குழப்பம் உள்ள ஒரு எழுதிட்டு வேற பேர் தான் இவர் எல்லோருக்கும் கொள்கை குழப்பக்காரர்களுக்கெல்லாம் மூத்தவர் அதனால அவர் தமிழில் தரிஜுமா எழுதிட்டு மேலே அட்டையில் அல் குரானுள் கரீம் எழுதியிருக்கிறார் அப்ப அந்த தமிழன் சேர்ந்து அல் குராணு கரீமா தமிழ் சேர்ந்து மோச்சிசாவா யாராலும் பார்த்தா அப்படித்தான் நினைப்பாங்க இது கொள்கை கோளாறு இல்லை கொண்டு போய் சேர்க்கிற கொள்கை கோளாறு இது என்ன வேணுமானாலும் அவர் எழுதியிருக்கிறார் எல்லாம் எழுதிட்டு அதை எல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு எங்கப்பா இருக்குது தரிஜுமாவில் இருக்குது மூலாதாரங்கள் என்னோட அடிப்படை என்ன எல்லாம் என்பது உண்மை வழக்கத்து என்பது உண்மை உபதேசங்கள் போன்ற காரியங்களிலே நபிமாரிய விஷயங்கள் உள்ள படிப்பினைகளை சாமானிய ஜனங்களும் வழங்க முடியும் ஆனால் சட்ட திட்டங்கள் என்று வரும்பொழுது முத்தசா பிஹாத் என்று வரும்பொழுது கடினமான வார்த்தைகள் என்று வரும்பொழுது வேற கடினமான விஷயங்கள் என்று வரும்பொழுது அதையெல்லாம் விளங்குறதுக்கு விளக்க கொடுக்கிற ஆள் தேவைப்படும் ஒரே பாருங்களேன் நிறைய பேர் பெரியவன் என்று அர்த்தம் எதைத்தாலும் எடுத்துட்டு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்திருந்த உஹாரி ஷரீப்பில் இருந்து அதிசயம் இருக்கிறோம் காலையில் கூட எங்கேயும் அங்கே பதில் சொன்னார் பைத்துல கலாவில் இருக்கும்போது டாய்லெட்டில் இருக்கும் பொழுது கக்கூசியில் இருக்கும் பொழுது நீங்கள் கிபிலாவை முன்னோ கிபிலாவை முதுகு காட்டியோ உட்காராதீர்கள் கிபிலாவின் முன்பக்கம் உட்காரக்கூடாது கிபிலாவை பின்பக்கம் காட்டக்கூடாது கிபிலா சைடில் தான் வரணும் முன்பக்கமோ பின்பக்கமோ வரக்கூடாது உட்காராதீர்கள் பின்னோக்கியும் உட்காராதீர்கள் பின்பக்கத்தை காட்டக்கூடாது மலப்பக்கையும் ஜலையும் காட்டாதீர்கள் மலப்பக்கத்தையும் இடப்பக்கத்தை அல்லது சொல்லிட்டு என்ன கிழக்கோ அல்லது மேற்கோ நோக்கி உட்காருங்க அல்லது மேற்கு வரும் மதினாவில் இருக்கிறவர்களுக்கு மக்காவுக்கு வடக்கை இருக்கிற காரணத்தினாலே அதுவும் கொஞ்சம் அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் கிழக்கு அல்லது மேற்கு முன்னோக்கு முகாரியில் இருக்குது ஒரு அஜரத்துக்கு தபால் வந்துச்சு நிஜமாக நடந்தது அஜரத்துக்கு தபால் வந்துச்சு அப்துல்லா ஜப்தா தர்வீஷ் இருக்கான வாங்க ஒரு அஜரத்துக்கு தபால் வந்துச்சு இல்ல இல்லை நீங்க இல்லை நீங்க இல்லை நீங்களா இது கேட்கணுங்கிற காத்து அவர் அந்த தவாலை படிச்சுட்டு கிழிச்சு போட்டார் தவாலை நிஜமாக நடந்தது தவால படிச்சுட்டு கிழிச்சு போட்டார் பிறகு சாயந்தர நேரத்தில் நாங்கள் அச்சத்தமாக இருக்கான்னு பேசிகிட்டு இருப்போம் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம் அப்போ அந்த தவால் கிரிச்சு போட்டதாக அங்கே கிடந்துச்சு ஒரு துண்டு இந்த அச்சத்துக்கு கை கிடச்சிருச்சு அவர் இந்த பையன் மாதிரி உருது போலினேவாளா ஆனால் தமிழ் படிப்பார் ஆனால் அவனால் படிப்பார் ஆனால் தாய் பாச உருது அவர் அந்த தவால ஒரு துண்டு கிடச்சிருச்சு அதை எடுத்தால் கீழே கையெழுத்து போட்டிடும் அதில் கையெழுத்து போட்டு தங்கள் அப்படின்னு நோய் எழுதி மேலே கீழே பேர் போட்டிருக்கு எழுதுன ஒரு ஆஹா எப்படி உங்களுக்கு பொம்பளை இட்டு தவால் வருது உங்களுக்கு கல்யாணமே ஆகலையே உங்களுக்கு எப்படி பொம்பளை இட்டு தவால் வருது இல்லைங்க பொம்பளை இல்லைங்க ஆம்பளைங்க நல்லா படித்து பாருங்கள் இல்லை இல்லை பொம்பளை பேர் தான் எழுதிருக்குது பொம்பளை பேர் தான் எழுதியிருக்கு அவர் ஒரே ஏடியாக சொல்கிறார் இவர் ஒரு ஏடி சொல்கிறாரு கடைசியில் நான் வாங்கி பார்த்தேன் என்ன எழுதியிருக்குன்னு புகாரின்னு எழுதியிருக்கு அவர் பூக்காரின்னு வாசிக்கிறார் பூ பூ அது பூ காரி பூக்காரிட்டுன்னு தவால் வருது உனக்கு எப்படி பூக்காரி வேதோ ஒரு பூக்காரி தொடர்பு இருக்கு ரெண்டு பேரும் அஜர்த்து நான் தான் பஞ்சாயத்து கூட்டவும் இல்லை பெருக்கவும் இல்லை விளக்கம் பழக்கம் இல்லை உண்மையை நடந்தது யாரும் இப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை விளக்க தெரியணும் இல்லையா சோதரர்களே புகாரி கையில் எடுத்தா முடிஞ்சு போச்சா திருமதி கையில் எடுத்தா முடிஞ்சு போச்சா சோதர்களே இப்ப புதுசா ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா கொஞ்ச நாளா சில வருஷங்களாகவே சொல்றாரு ஆனா அழுத்தமா சொல்ல மாட்டாரு அடுத்த சொல்லித்துக்காத்து கொடுத்துட்டீங்க இனி நீங்க யாரும் கொடுக்க வேண்டியதில்லை அந்த பத்து லட்சத்துக்கு அடுத்து பதினோரு லட்சம் ஆச்சுக்கு மட்டும் போதும் இப்ப ஆயில் போயிருச்சே ஆயில் மாத்தணும் செருவ போடலாமா என்ன போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் முதல்ல கொஞ்சம் சொன்னார் அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னார் சொன்னாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தார் நாம அதுக்கு பதிலே சொல்லுவேன் இதுக்கு போய் பொழையாப்பதற்கு பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் போயிட்டு அதெல்லாம் காலத்தில் போய்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் மோர்ச்சி இன்னைக்கு நம்ம கிதாபுல சொல்லப்பட்டிருக்கிற அரபிமொதல் எல்லாருக்கும் தெரியும் வைத்து வருது அல்லாஹாலாவை தியாமத்தில் சொர்க்கத்தில் பார்க்க முடியாது அப்படின்ட்டு மோச்சிலடைய அக்கை தான் கொள்கை நாமெல்லாம் சொல்கிறோம் அல்லாவே இந்த கண்ணால் பார்ப்போம் இந்த கண்ணுக்கு அந்த பவர் வந்துடும் இந்த கண்ணுக்கு என்ன பவர் வந்துடும் அந்த பவர் வந்துடும் அல்ல கொடுப்பான் அடையா இதை கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியாதா கூறுகட்ட பயிலாக இருக்கிறான்னு இந்த கண்ணுக்கு இந்த பார்க்குற பவர் கொடுத்தா இல்லையா ஏன் இவ்வளோ பெரிய காது இருக்குது பார்த்தா என்ன இவ்வளோ பெரிய மூக்கு இருக்குது இப்படி பார்த்தா என்ன என்ன கால் பார்த்தா எவ்வளவு பெருசா பார்க்கலாம் வெறும் இந்த கண்ணு தானே கண்ணு கூட பார்க்கலையே கண்ணுக்குள்ள கருப்பு அது மட்டும்தான் இப்ப கண்ணான அந்த கருப்பு மட்டும்தான் வேற ஒண்ணும் எடுக்கிறது இல்ல பூரா கண்ணை தோண்டி எடுத்துடமாட்டாங்க அந்த முயல இருக்கிற கருப்பு மட்டும்தான் எடுப்பாங்க அந்த கருப்பு ஒண்ணுக்கு தான் பாக்குற சக்தி இருக்கு தெரியுதா உங்களுக்கு அவரை என்ன தெரியுதா ரைட் இவருதான் என்னோட கண்ணு தெரியுதா இருக்கு வெள்ளக்குள்ள இருக்கிற கருப்பு கருப்புக்குள்ள இருக்கிற கருப்பு ஒரு நற்கு கருப்பு அது மட்டும் தான் பாக்குது பாக்கி எல்லா பாதுகாப்பா இருக்கு அல்லாவுடைய அல்லாவா நம்ம வீட்டுல இருக்கிற விறகா புரியக்கூடாது அல்லவா நம்ம பலரா புரிய கூடாது சோதர்களே அது விஷயம் நமக்கு அது ரொம்ப தேவை சும்மா இதெல்லாம் பேசிட்டாலும் சொல்லிட்டாரு அந்த மொத்த சொன்னாங்க இந்த கண்ணை கொண்டு நம்ம அல்லா பார்க்க முடியாது உலகத்துல பார்க்க முடியுது இல்லையா அதனால சொர்க்கத்துக்கு போனாலும் அல்லாவே பார்க்க முடியாது அப்ப இந்த அதிசல்லாம் வந்திருக்குறாங்க அல்லாஹ் பார்க்க முடியாது அதுக்கு பதில்ல மாலையில் அல்லாவை பார்க்க முடியும் என்று முதல் மைத்தினுடைய முதல் பகுதியில் சொல்லிட்டு இரண்டாவது பகுதியில் சொல்லுகிறார் ஃபயா ஹுஸ்ரான் மொத்தாக்களுக்கு வந்துவிட்ட கை சேதமே கேடு எப்ப அவன் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ அல்ல அவனை காட்டுவானா தண்ணே நீதானே என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இப்ப எப்படி நான் உன்னை காட்டுவா நீ சொர்க்கத்துக்கு வந்தாலும் என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா அப்படிங்கிற கருத்துல அவர் சொல்லியிருக்கிறார் அவன் மொத்த அந்த காலத்தில் பகுத்தறிவாதீங்க எப்படி இந்த காலத்தில் சொல்றாங்க அறிவு ஜீவிகள் இந்த காலத்தில் பேசுகிறாங்களா அறிவு ஜீவிகள் அடங்காத அறிவுக்கு பேர் தான் இல்மாக இருந்தாலும் அல்லாவுடைய அறிவுக்கு அடங்கும் அதுக்கு பேர் தான் இல்மு அல்லாவுடைய அறிவுக்கு அடங்கல அதுக்கு பேர் இல்ம இல்ல ஜஹல் அது எவ்வளவு கணக்குல பேசினாலும் சரி தத்துவங்களா கொட்டினாலும் சரி முதல்ல சொல்லிக்கிட்டு அப்படி ரம்ஜான் ரம்ஜான் சொல்லுவார் அவருக்கு தான் இருக்குது நம்ம ஆளுகளும் வருத்தப்பட்டு சிந்தனைகள் எட்டு பேர் பேசுறாங்க மொத்தம் விளம்பரம் வந்தவுடன் அது என்ன விளம்பரம் கருவாட்டுக்கு பேர் போன கம்பெனி எதுன்னு தங்கத்தை பத்தி பேச அல்லாவுடைய வாய்ப்பு இருக்குது அதுல சொல்லிட்டாரு தேவையில்லை சொல்லிட்டு இருக்கிறாரு அது பிரச்சனைக்கு வந்தா பார்க்கலாம் ஒரு தடவை சொன்னாங்க இந்த வருஷம் ரம்ஜான் அழுத்தமா சொன்னார் ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொன்னார் அப்படின்னு பல உலமாக்களும் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்போது திண்டுக்கல்ல ஒரு பள்ளிவாசல்ல நம்மவர்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக நம்ம வேலையெல்லாம் தான் வழங்க வைக்கிறது தான் வேலை விளங்க வைக்கிறதுக்காக ஹதீஸில் இருந்து நமக்கு என்ன விளங்குது ரசூலாய் சல்லு என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அது சம்பந்தமாக எட்டு ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக சொன்னோம் ஒவ்வொரு ஹதீஸும் எந்த கிதாபில் வருது எத்தனையாவது நம்பராக வருது ஹதீஸில் நம்பர் என்ன இந்த நம்பரையெல்லாம் சொல்லி எழுதுறவங்களாம் எழுதின்னு சொல்லி எழுதுகிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து ஏன்னா அது ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லாட்ட பலகீனமான ஹதீஷுன்னு சொல்லுவாங்க அதான் பலகி இருக்கிறாங்க பலகீனமான ஹதீஷன்னு சொல்லுவாங்க அதனால் இதுக்குள்ளே ஆதாரம் எல்லாம் சொல்லி அதுக்குள்ளே பலத்தையெல்லாம் சொல்லி எட்டு ஹதீஸ் ஆதாரமாக சொல்லி ஆகையினால் எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு வருஷம் இந்த கொடுக்கணும் என்பதை நாம் ஆணித்தரமாக பேசுகிறோம் பிறகு ஒரு பையன் இருந்தார் இப்ப மூத்த மூணு வருஷத்துக்கு அனுப்பிவிட்டார் பேச பேச்சு அனுப்பிட்டார்கள் அண்ணனுக்கு அனுப்பிட்டார் இது அண்ணன் அன்னைண்டா வேறு அம்மாண்டா வேறு தாயாருந்தால் வேறு அதெல்லாம் பிரித்து பிரித்து விளங்கிடணும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விளங்கிக்கிறணும் அது மாதிரி இது அண்ணன் அண்ணனுக்கு அனுப்பிட்டார் சகோதரர் அவருக்கு அனுப்பிட்டார் அவர் அவருக்கு பதில் எழுதியிருக்கிறார் அவர் சாதாரணமாக ஒரு இருபத்தி என்ன வயசு இருக்கும் இருபத்தஞ்சு வயசு இருக்கும் கல்யாணம் பண்ணித்தரா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த ஒரே ஒரு குழந்த இருக்குது அதிலே மொத்த ஆயிட்டார் அவருக்குள்ளே ஏதோ வேறு காரணத்தை முத்தாயிட்டார் நான் கூட போகணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அவர் தான் தெரியல வேறு யாரும்னு நினச்சிக்கிட்டு சும்மா இருந்துட்டா பிறகு சொன்னாங்க அவரு தெரிஞ்சிருந்தா போயிருப்பேன் ஜனாதாவுக்கு போயிருப்பேன் துவை செய்திருப்பேன் அது நம்மகிட்ட வந்துட்டு இருப்பார் இப்போ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க பார்த்தார் அவர் நல்ல முயற்சி செய்தார் அவர் நல்ல மனசோட செய்தார் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க பார்த்தார் அவர் அவருக்கு அவருக்கு தபால் எழுதிட்டார் அவர் அதுக்கு பதில் எழுதுகிறார் ஒரு தனி ஆளுக்கு இவ்வளோ பெரிய பதில் எழுத வேண்டியதில்லை எட்டு பக்கம் கொண்ட பதில் அதில் ஆறு பக்கம் அரபி வாசகம் ரெண்டு பக்கம் தமிழ்ல எட்டு பக்கம் கொண்ட பதில் எழுதுறாங்க அந்த பதில் எழுதுறார் அன்புள்ள கொள்கை சகோதரர் கொஞ்சம் தெரியும் நாம சொல்றது சரிங்கிறது நான் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பின்னாலே சில பிரசுரங்கள் வரலாறு காணாத மோசடி அப்படின்னு ஒரு பிரசுரங்கள் எழுதினோம் அந்த சமயத்தில் நான் எழுதுன ால் நாங்கள் அல்லா சொன்ன சொந்த கரு உலகத்தில் என்பது மிக அறிவு ஆனால் அல்லாஹ் இருந்தாலும் இருந்தாலும் எல்லோருக்கும் உங்களுக்கும் அன்புள்ள கொள்கை சகோதரர் அதாவது ஆரம்ப காலத்தில் புரியுதல் இருக்க பசங்களை உட்கார வச்சு என்ன சிரிக்க மாட்டேங்கிறாங்க அதனால புரியறதுக்கு ஒன்று கணவன் மனைவியாக இருக்கணும் அல்லது ரொம்ப என்ன உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அந்த மாதிரியான நட்பு என்ன மாதிரி இருக்கணுங்கல்ல அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லது வந்து மாணவர் ஆசிரியராக இருக்கணும் மாணவர் ஆசிரியாக இருந்தால் மாணவர் ஆசிரியரை புரிஞ்சிக்க முடியும் ஆசிரியர் மாணவர் புரிஞ்சிக்க அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படி சில புரிஞ்சுக்க முடியும் எனக்கு அவருக்கு மாணவர் ஆசிரியர்கள் உறவு ஆனால் மாணவர் ஆசிரியர்கள் அவசியம் இல்லை அவர் ஆசிரியர் மட்டும் தெரிஞ்சுங்க அந்த காலத்தில் போதுலேட்ட வேடம் போடுறீங்கிறது பூரா படிச்சு காட்டினுங்கிறது ஒரு வரி எழுத ஆண்டவனுக்கு ஒரு புறம் அரசியலுக்கு மறுபுறம் அப்படி வாழ்றீங்க நீங்க ஆண்டவனுக்கு ஒருபுறம் அது தௌஹிது அரசியலுக்கு ஒரு புறம் அது தமிழ் உண்டாகிறதுக்கு ஏறக்குறையுது ஏனென்றால் இவர் போகிற போக்கள் அப்படித்தான் போவார் இந்த பக்கம் தெரியும் பொம்பளை தான் அப்படி ரெட்ட பேடம் போடுறதுல மகா கட்டிக்காரன் சாதாரண ஆள் இல்லை அவர் அவருக்கு பதில் எழுதுறாரு கொள்ளை சகோதரர் அப்பவே சொன்ன இது கொள்கை சகோதரர் கொள்ளை சகோதரர் ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு கொள்ளைன்னா வீட்டுக்கு பின்னால் எடுக்கிற இடத்துக்கு கொள்ளைன்னு சொல்றது இவங்க வர்றதெல்லாம் கொள்ளை வழியா தான் வருவாங்க நேரம் வரமாட்டாங்க அது ஒன்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கொள்ளையடிக்கிறதுன்னு அர்த்தம் பணம் காசை சேர்த்து கூச்சி கேட்டா இப்போ பல லட்சங்களை தாண்டுதுன்னு சொல்றாங்க தாண்டட்டும் இருக்கட்டும் தப்பில்லை ஆனால் கொள்ளை சகோதரர்கள் வச்சுக்கிறோம் அவருக்கு எழுதலாங்க ஷேக் அவர்களுக்கு பி ஜெயினுல்லாபுதீன் எழுதி கொள்வது அஸ்ஸாம் வலைக்கும் ஒரு பொருளுக்கு ஓர் ஆண்டும் கொடுக்க வேண்டுமா ஒரு தடவை கொடுத்தால் போதுமா என்ற பிரச்சனையில் உள்ள கருத்து வேறுபாடு பற்றியும் வேறுபாடு பற்றி மரியாதைக்குரிய கலீல் அகமது கீரணூரி அவர்கள் ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக கூறியதையும் தெரிவித்திருக்கிறீர்கள் அபுதாவுத் ஹதீஸ் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தாரகுத்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இத்தனை ஹதீஸையும் ஆதாரமாக காட்டியிருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் என்று அப்படின் நம்ம நம்ம சொன்னதாக அவர் எழுதியிருக்கிறார் இதை படிச்சுட்டு அவர் அவருக்கு பதில் பதில் எழுதுறதுல இவர் எழுதுகிறாருங்க ஆகிய ஹதீஸ்களை அவர் ஆதாரமாக குறிப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளீர்கள் நீங்க கவனிக்கிறோம் இவர்கள் குறிப்பிடும் இவர்கள் குறிப்பிடும் ஹதீசுகளை நாம் ஆய்வு செய்த பின்புதான் இதுக்கு பிறகு ஆய்வு செஞ்சா அப்படி ஆய்வு செஞ்ச பின்புதான் நாம் உறுதியான முடிவுக்கு வந்தோம் அது வரைக்கும் உறுதியான முடிவில் இல்லவர் காக்காத்த ஆண்டுக்கா ஆயிருக்காங்கிறதுல சந்தேகமாக தான் இருந்திருக்காரு நாம இந்த ஹதீசெல்லாம் சொன்ன பிறகு இந்த அதீசெல்லாம் பார்த்த பிறகு எப்படி ஒரு அதாவது தவறான கொள்கையுடன் கூட்டிகிட்டு போய் நம்ம பள்ளிவாசல் உட்கார வச்சு பயானெல்லாம் செஞ்சால் கேட்டு இல்லை இல்லை நான் சொல்கிறதும் சரி இது ரொம்ப தப்புங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்லுவான் அது மாதிரி இவர் சொல்கிறார் அதுதான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலெல்லாம் சொல்கிறாருங்க இதுக்கு பதில் சொல்லும்போது அவர் சொல்கிறதெல்லாம் எந்த ஹதீசாயத்தை வச்சு மதி சொல்ல முதல்ல ரெண்டு பக்கத்தில் அவர் இஷ்டம் போல எழுதியிருக்கிறார் அதெல்லாம் எழுதிட்டு கடைசியில பிறகு ஹதீசு ஜகாத்யா அரபியில் நம்ம சொன்ன ஹதீசுகளுக்கு அதுல காரணம் ஹதீசுகளை ஒப்புக்கொள்ள முடியாத இவர் எட்டு பக்கம் எழுதியிருக்கிறார் சொல்லணுங்கிற தேவையில்லை அரபியில் இருக்கிறது பூராவும் யாருக்கு வேணுமோ ஜெராக்ஸ் வாங்கி பார்த்துக்குங்க எட்டு பக்கம் எழுதியிருந்தார் இப்போ நான் அதுக்கு சொன்ன சரி எப்போ இவர் பதில் எழுதிட்டாரோ ரெக்கார்டிக்கலாக எழுதிட்டாரோ எழுத்து மூலமாக தந்துட்டாரோ ஆகையினாலே இவருக்கு நாம் ஒரு பதில் சொல்லணும் என்று நான் பதில் எழுத முடியும் மதுரை மாணவர்கள் சொன்னார்கள் நாங்க பதில் எழுதுறோம் அவங்க தான் சம்பந்தப்படவே இல்லை அவங்க தேடி பாருங்க ஏழு வருஷம் ஓதன பிறகு ஒரு வருஷம் ட்ரைனிங் கோர்ஸ் ஓடுறாங்க அந்த ட்ரைனிங் கோர்ஸ்ல படிக்கிற மாணவர்கள் ஒன்பது பக்கம் அரபி பூரா கிதாபுகள் இருந்து அவர் சொன்ன ஆதார் அவர் அவருடைய மறுப்புக்கு மறுப்புகள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பூரா பக்கத்தில் பதினோரு பக்கத்துல ஒன்பது பக்கத்தில் அரபியில் ரெண்டு பக்கத்தில் தமிழ்ல எழுதியிருக்குது நான் எதுக்காக சொல்ல வர்றேன் குரானை ஒன்று சேர்த்தார்களே அதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா அதிர்தபூக்கள் தாங்களாகத்தான் செய்தார்கள் அதிர்துமர் தாங்களாகத்தான் தின்னார்கள் ரசூலுல்லா சொல்லவில்லை ரசூலுல்லா செய்ய சொல்லவில்லை ஆனாலும் அதிரமக்கள் அதிர்துமர் சேர்ந்து செய்தார்கள் குரான் அதீசில் இருப்பதைத்தான் செய்வீர்கள் என்று சொன்னால் இது குரான் அதீசில் இல்லையே எப்படி செய்தார்கள் இதற்கு சொல்லுங்கள் ஆஹா முடியாது உமர் பெருசா பெருசா உமர் பெருசா என்ன பெருசு கண்டுபிடிக்க பெரியமா ஒரு ரூபாய் காசு போட்டா தெரிஞ்சு போகுது தெரியல ஒன்று சேர்க்கொள்ளி சொல்லவில் எனக்கே எழுதட்டும் எனக்கேது திண்டுக்கல் போடுங்க எப்படியாவது வந்து சேர்ந்துடும் நேரத்தில் கலீல் அஹ் பேர்ல வேற ஆள் இல்ல திண்டுக்கல்ல இந்த நேரத்தில் அதனால வந்துருத்தபால் அவர் பதில் எழுதிட்டுமே பத்து வருஷம் பதில் எழுதலை விஷயம் மாசம் ஒரு வருஷம் எழுதி இன்றைக்கு வரை ஒரு வரி கூட டிவியில எந்த மீடியாவில் எந்த பத்திரிகையில எந்த பேப்பர்ல எதுலையும் அவர் இதற்கு பதில் சொல்லலை புத்தகத்தை வச்சுக்க டிவியில காட்டுறோம் இப்போ எழுதியிருக்காங்க நிசாமுதீன் தொப்பின் ஒரு புஸ்தகம் சாதவர்களுக்கு புது அடத்து நேத்துல போட்டு தலை மேல வச்சு காலை கீழே வச்சிருப்பான் இதுதான் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம் கேக்குறேன் இந்த இந்த ஜக்காத் எட்டு ஹதீஸ் கடைசியில் ஏழு இருக்கு அதே போல ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றேன் அதாவது கையிலே இருந்தால் நீங்கள் அதை அதில் வியாபாரம் செய்யுங்கள் எதற்காக வென்றால் கொடுத்து கொடுத்து அந்த அந்த சொத்து முடிந்து போகாமல் இருப்பதற்காக இருக்கிறது ஏன் ஒவ்வொரு வருஷம் முடிந்து போயிரும் இல்லையா அதனால வியாபாரம் செய்யுங்க அப்பால் அதிகமாகும் பொருள் அதிகமாகும் அந்த அதிகமான பொருள் சக்காத்து கொடுங்க அசல் பொருள் அப்படி இருக்கும் அப்படின்னு அதி சில இருக்கு இதை விட என்ன ஆதாரம் வருஷ வருஷம் கொடுக்கிறதுக்கு இதுக்கு அவர் கேட்கிறாரு இது குரான் அதீசுக்கும் என்ன ஆதாரம் இருக்கிறது இதுல குரான் அதீஸ் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கிறார் நாம தெளிவா நம்ம மாணவர்கள் தெளிவாக பதில் எழுதியிருக்காங்க குரான் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேக்கிறீங்களே இவ்வளவு கூட உங்களுக்கு தெரியலையா அதே போல அடுத்த ஆயுத்து அவர்களுடைய பொருளை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள் பருவமை விட்டால் அப்ப பருவமடைகிறதுக்கு முன்னாலே யாருடைய இருக்கும் பொறுப்பாளருடைய வியாபாரம் இருக்கும் அப்படிங்கிற அவர் குரான் ஆதாரம் கேட்கிறார் குரானுக்கு தரிஜுமா எழுதினால குரானை பார்க்கல போல இருக்கு இதுக்கு மேல எந்த சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த மீடியாவிலையும் இதற்கு பதில் சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நான் சாதாரணமானவன் எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆனா உள்ள சங்கதி இருக்காது என்னோட சத்தம் சங்கு வேண்டாம் நிசாமதிரு கேளுங்க அப்துரா அப்படியே இது என்பது சொல்ல முடியாது கொள்கை சகோதரர்கள் இருப்பார்கள் எங்க வர்றது பழக்கம் உங்களுக்கு என்னங்கன்னு கேட்டா எனக்கு போடல பேச அவருக்கு போட்டு சில சமயத்தில் தொப்பி போட்டுக்கிட்டே வர்றாரு என்னங்கட்டா தொப்பி அவருக்கு இல்லையா எனக்கா பரவாயில்லை யார் யாருக்கு தொப்பி போடுவாங்கன்னு பார்ப்போம் அதே போல சகோதரர் அதுக்கு முன்னாலே இந்த நாற்பதுக்கு நாற்பது முஸ்லாம் எழுதி ரொம்ப காலமாச்சு நாங்கள் முதல்ல ஒரு தடவை அச்சு போட்டோம் இது ரெண்டாவது தடவையாக மதராசம் அச்சு போட்டது நிசாமுதீன்டைய முயற்சியில் ஹையத்து ஷரியத்துடைய பெயரால் அச்சு போட்டோம் இதில் பல விஷயங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இதில் இருக்கிற சில விஷயத்துக்கு அவர் பதிலெழுத முற்பட்டார் நாமன திருப்பம் பதிலெழுதுனோம் நாற்பது விஷயத்தில் நினைச்சுக்காதீங்க அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்ல இது நாற்பதுக்கு நாற்பது அவர் நாற்பது கேள்வி கேட்டிருந்தார் என்னென்ன அசிங்கமான கேள்வி தெரியுங்களா பஞ்சிக்கரிய சூப்பு போட்டு குடிக்காம முஸ்லிம் பெண்மணியில் அதுக்கு திரும்ப சிராஜன் அந்த பதினாறு பதிலும் சொத்த பதில் சொந்த பதில் இல்லை சொந்த பதில் இல்லை என்ன பதில் சொத்த பதில் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் கியாமத்து வரைக்கும் சொல்ல முடியாது சொல்ல மாறிப்படல் நானே படிச்சபடியே ரெண்டு நாள் அதிர்ச்சியில் உட்கார்ந்து இருந்தேன் இருக்கிறவர்கள் இப்படி எந்த விதமான சுய ஆதாயம் இல்லாம தங்க காசு செலவு செய்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படியா சேர்த்தா பாவா எங்க காசு இல்ல பாவா ஒன்ற இருக்கு மகராச போடுவே முடியுள்ள மகராசி எப்படி முடிஞ்சுக்கலாம் மகராசு எப்படி முடித்துக்கலாம் சவோகரே நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆகிருக்க எங்களுடைய எச்சரிக்கை பெரிய எச்சரிக்கை இல்லை ஆனால் அல்லாஹ் பொய்யர்களை மேற்கடுமையாக விமர்சித்திருக்கிறான் எனவே அந்த விமர்சனத்துக்கு ஆளாகாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு அதை எல்லாம் விளங்குவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த தாஃபு ஷரியத் ம ஹையத் ஷாஃபு மஜிர் ஷரியத்துக்கு அல்லாஹு தாலா எல்லா வகையான மறைமுக உதவிகள் செய்து நீண்ட நெடைய கால சேவை செய்ய தௌகித்தர வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் அனில் அஹ்